வணக்கம் நன்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பதாவது செய்தி சேவை மார்ச் மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் திருப்பூர் நகரம் வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் இரண்டு ஆண்டுகள் கழித்து பார்த்தால் திருப்பூர் நகரமே குட்டி ஜப்பான் போல மாறியிருக்கும் எனவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் கலப்பட புகார் காரணமாக தனியார் பால் நிறுவனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் மாற்று உறுப்புகளுக்காக காத்திருக்கும் நோயாளிகளில் சுமார் இருநூறு பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் பதிவு செய்துள்ளனர் இவர்களை கண்டறியும் பணி தொடங்கப்பட்டுள்ளது பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மழை அடிவாரத்தில் சோத்துப்பாறை அணை அமைந்துள்ளது இந்த அணைக்கு மழையின் காரணமாக நேற்று ஒரே நாளில் நீர்வரத்து ஆறு அடி உயர்ந்தது தென் தமிழகத்தில் ஒரு இடங்களில் மழை வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழகத்தில் வறண்ட வானிலையே காணப்படும் என ஆய்வு தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் நேற்று முன்தினம் மாலை நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் இந்திய தரப்பில் நான்கு பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து சண்டை நிறுத்தப்பட்டுள்ளது எனினும் தேடுதல் வேட்டை மட்டும் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி கோடிக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள விமான நிலையங்களில் விமானங்களை கடத்தப் போவதாக புதிய மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து முக்கியமான விமான நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தாமல் இருக்கும் பிரதமர் மோடி பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்களது கேள்விகளுக்கு பதில் அளிக்க தயாராக உள்ளாரா என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் ஜமாத் இ இஸ்லாமி இயக்க அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் அந்த அலுவலகங்களுக்கு சீல் வைத்தனர் அமைதியில் கலாஸ்னிகோவ் துப்பாக்கிகள் தயாரிக்கும் தொழிற்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் அயல்நாட்டு செய்திகள் தீவிரவாதிகளுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக அமெரிக்கா வழங்கிய எஃப் விமானங்களை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது இது குறித்து விசாரணை நடத்த அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது ஜெய்ஸ் முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் சிறுநீரக கோளாறு காரணமாக டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பாகிஸ்தான் ராணுவ மருத்துவமனையிலேயே சிகிச்சை நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஒசாமா பின் மகன் ஹம்சா பின் லடனை சபை கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது விமான பொறியாளராக இருந்த ஒருவர் தென்னாப்பிரிக்க ஏர்வேஸில் போலி லைசன்ஸ் மூலம் இருபது ஆண்டுகளாக விமானத்தை இயக்கி வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது விமானி அபிநந்தனின் விடுதலைக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே பதட்டம் தனிந்துள்ள நிலையில் பாகிஸ்தானில் முக்கிய விமான நிலையங்களில் சேவை தொடங்கியுள்ளது இதே போல சம்ஜோதா ரயில் சேவையும் விரைவில் தொடங்க உள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளை அணு ஐந்து நாடுகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என சீனா அறிவித்துள்ளது வணிகச் செய்திகள் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் நாற்பத்தி இரண்டு மருந்துகளுக்கு விலை உச்சவரம்பை நிர்ணயம் செய்து மருந்து விலை கட்டுப்பாட்டு ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது அமெரிக்காவில் பிரபல சங்கிலி தொடர் நிறுவனமான செவன் லெவன் இந்த ஆண்டு இந்தியாவில் தடங்க பியூச்சர் குழுமம் ஒப்பந்தம் செய்துள்ளது பிப்ரவரி மாதம் ஜிஎஸ்டி வசூல் தொன்னூத்தி கோடியாக சரிவடைந்துள்ளது பிப்ரவரி மாதம் மொத்தமாக எழுபத்தி புள்ளி நான்கு லட்சம் வணிகர்கள் வரி தாக்கல் செய்துள்ளனர் நடப்பாண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.3 புள்ளி மூன்று அளவுக்கு இருக்கும் என்று தரச்சான்று நிறுவனமான மோடிஸ் கணித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்திய ஓபன் பேட்மிண்டன் தொடரை முதல் டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச ஸ்டேடியத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது டெல்லியில் நடந்த உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் தொடரின் சிறந்த வீரராக இந்தியாவின் சௌரவ் சௌத்ரி சிறந்த வீராங்கனையாக ஹங்கேரியின் வெரோனிகா மேஜர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அலானியாவில் துருக்மெனிஸ்தான் மகளிர் கால்பந்து அணியுடன் நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி பத்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் அபாரமாக வென்றது நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் அடித்த இரட்டை சதத்தின் உதவியுடன் வங்காளதேச அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து அணி எழுநூத்தி ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்துள்ளது இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்க வங்காளதேசம் போராடி வருகிறது போர் பதட்டம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளிடையே மொஹாலி மற்றும் டெல்லியில் நடைபெறவுள்ள ஒருநாள் போட்டிகளை இடம் மாற்றுவது பற்றி ஆலோசிக்கப்படவில்லை என பிசிசிஐ அறிவித்துள்ளது திரைச்செய்திகள் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு படம் நடிக்க உள்ளது ஏற்கனவே தெரிந்த விஷயம் இந்த படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் ஈஷா நடிக்க இருக்கிறார் இவர் இதற்கு முன்னர் தமிழ் சினிமாவில் அரவிந்த் சாமியுடன் என் சுவாச காற்றை படத்தில் நாயகியாக நடித்தவர் மசோலா பிக்ஸ் சார்பாக ஆர் கண்ணன் தயாரித்த இயக்க அதர்வா முரளி மேகா ஆகாஷ் இந்துஜா ஆர்ஜே பாலாஜி சதீஷ் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் பூமரான் அர்ஜுன் ரெட்டி புகழ் ரத்தன் இசையமைத்திருக்கும் இந்த படம் வரும் மார்ச் எட்டாம் தேதி உலகமெங்கும் வெளியாக உள்ளது அவெஞ்சர்ஸ் படம் தமிழில் எடுக்கப்பட்டால் அயன்மேனாக விஜய் நடிக்கலாம் என நடிகை சமந்தா கூறியுள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்